அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லைக்கடும் காலத்துக்கு ஏற்ற செலவினமாக இருந்த தன்னுடைய தகுதியை ஆராய்ந்து செய்யாத அதிகப்படியான நல்ல செயலும் கூட அவனுடைய நிலைமையை விரைவில் கெடுத்துவிடும் காலத்துக்கு ஏற்றவாறு செலவினம் இருந்தாலும் தன் அளவிற்கு ஏற்றவாறு தான் செலவு செய்ய வேண்டும் பொருள் வலிமையை நன்றாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பது கருத்து தூக்குதல் என்பதற்கு பொருள் ஆராய்தல் அதாவது தன் அழிவுக்கு இடம் கொடாமல் பொருளை செலவு செய்தலாம் பேர் புகழ் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த கடனை உடனே வாங்கினான் சொல்கிறாங்களே அப்படிலாம் வாழ்ந்து நம்மளை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை ஆகவே நம்முடைய தகுதிக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார் பெருமான். இந்த அதிகாரத்தில் ஏழாவது குரட்பா முதல் பத்தாவது குரட்பா வரை பொருள் வலிமையின் முக்கியத்துவம் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பணபலம் பொருளாதார பலம் என்று சொல்லலாம் இனி பதவுரை பார்க்கலாம் உளவரை பொருள் இருப்பதை தூக்காத ஆராயாமல் ஒப்புறவாண்மை வழங்கினால் தானம் செய்தால் வளவரை பொருளின் அளவு வல்லைக்கெடும் விரைவில் குறைந்து அழிந்து போகும் பொருள் இருப்பதை ஆராயாமல் பொருளை வழங்கினால் அல்லது செலவு செய்தால் பொருளின் அளவு விரைவில் குறைந்து அழிந்து போகும் ஒப்புற வரிதலுங்கிற அதிகாரத்தில் பார்த்தா உன்னை வித்தாவது சமூகத்துக்கு நல்லது செய்யும்பர் இந்த இடத்துல ஒரு ராஜாங்கத்தில் அரசாங்கத்தில் போது அரசன் எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அது ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய தலைவனாக இருந்தால் பொருள் விஷயத்தில் எவ்வளவு ஆழமாக கவனமாக இருக்கணும்ங்கிற கருத்து சொல்லப்பட்டது தனிப்பட்ட முறையில் சொல்கிறது வேறே ஒரு குடும்ப தலைவனாகவோ ஒரு நிறுவன தலைவனாகவோ இருக்கிற போது எப்படி பொறுப்பாக நடந்துக்கணும் பணம் விஷயத்துல அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான